ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஒரு வருடத்தில் நம்முடைய பித்திருக்களைஉத்தேசித்து செய்யவேண்டியதான தர்ப்பணங்களை வரிசைப்படுத்தி பார்த்துன்னு வரோம் அதில் யுகாதி புண்ணியகாலம் விஷயமாக பார்த்துன்னு நடுவில் சில சந்தேகங்களுக்கு பதிலை பார்ப்போம் அதாவது இப்போது இந்த சண்ணவதி தர்ப்பணங்கள் ஒரு நாளைக்கு ஆரம்பித்து அப்படி ஒரு வருடத்திற்கு செய்து முடிப்பது அப்படிங்கிறது உண்டா அப்படின்னா அப்படி கிடையாது ஆரம்பித்து நாம் தொடர்ந்து செய்துண்டே வர வேண்டியது ஒரு புண்ணிய காலம் பார்த்து அதை ஆரம்பிச்சுக்கணும் ஒரு புண்ணிய காலம் பார்த்து அதை பூர்த்தி பண்ணணும் என்பதெல்லாம் கிடையாது சந்தியாவந்தனம் மாதிரிதான் இந்த தர்ப்பணங்கள்லாம் ஆகையினாலே இது ஒரு வருஷத்திற்கு நான் பண்ணுறேன்னு சங்கல்பம் செய்து கொண்டு ஆரம்பிக்கிறது என்கிற முறையெல்லாம் இதில் கிடையாது முதல்ல இரண்டாவது இந்த தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களையும் நாம் குறித்து வச்சுண்டு அந்த குறிப்பை பார்த்து அப்பப்போ செய்துட்டே வரும் சில காரணங்கள்னால அதில் நடுவில் ஒன்று ரெண்டு விட்டு போயிட்டால் அதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் எதனால் இது விட்டு போயிடுது அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கணும் மூன்று காரணங்கள் சொல்லப்படுறது விட்டு போகிறதுக்கு காரணம் மூன்று தான் முதல்ல ஆசூச்சம் வந்தால் அந்த ஆசூச்சத்திற்கு நடுவில் வரக்கூடியதான புண்ணிய காலங்கள் விட்டு போகும் ஒரு பத்து நாள் தீட்டில் இருக்கோம் அந்த தீட்டிற்கு நடுவில் ஒரு புண்ணியகாலம் வருது அப்படின்னா அந்த தீட்டிற்கு நடுவில் வரக்கூடியதான புண்ணியகால தர்ப்பணத்தை தீட்டு போன பிறகு இதை செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை தாயார் தகப்பனாரர்களுக்கு செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் நடுவில் வந்தால் தீட்டு போகிற அன்னைக்கு அதை செய்யணும் அதை செய்தே ஆகணும் ஆனால் இந்த சண்ணவதி தர்ப்பணங்கள் செய்துன்னு வர்ற போது ஆசௌச்சத்திற்கு நடுவில் ஒரு மண்வாதியோ யுகாதியோ அமாவாசையோ மாசப்பிறப்போ வந்தால் அந்த தர்ப்பணம் கிடையாது ஆசௌச்சத்திற்கு நடுவில் அப்போது விடப்பட்டு போயிடுமே அப்படின்னா அங்கே தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அதாவது ஒரு ஆசௌச்சம் ஒரு தீட்டு காக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜீவனை உத் பித்ருபாவத்தை அடையக் அடைய போகிறதான ஒரு ஜீவனை உத்தேசித்து நாம் ஆசூச்சம் இருக்கோம் தீட்டு காக்கிறோம் அந்த தீட்டு காக்கிறதுனாலேயே இந்த தர்ப்பணம் செய்ததாக ஆறுது என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஒரு ஆசூச்சத்தில் இருந்தால் தர்ப்பண தினத்தில் என்ன நியமங்கள் உண்டோ அவ்வளவும் ஆசூச்சத்திலும் உண்டு அதாவது ஒரு காலம்தான் போஜனம் பண்ணணும் மற்ற இடங்களுக்கு போய் சாப்பிடக்கூடாது இந்த நியமங்கள் எல்லாம் ஆசூச்சத்திலும் உண்டு தர்ப்பணம் ஒன்று தான் கிடையாதே தவிர ஆசூச்சத்திலும் தர்ப்பணங்களிலும் தர்ப்பணங்களிலும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை எல்லாமே உண்டு அந்த ஆசஊச்சம் நாம் இந்த தர்ப்பணமும் செய்ததாக ஆகிறது அப்படிங்கிறதுனாலே தான் ஆசூச்ச சமயத்தில் தர்ப்பணம் தனியாக செய்ய ஆசூச்சம் முடிஞ்ச பிறகு அந்த அமாவாசையோ மாசப்பரப்போ தர்ப்பணம் செய்ய வேண்டியதில்லை ஏன்னா அது காலப்பிரயுக்தம்னு பேர் அதுதான் காலம் இப்போ அமாவாசியா இருக்குது அமாவாசியா புண்ணிய காலத்தில் நமக்கு ஒரு தீட்டு வந்துவிடுத்தோம்னா தீட்டு போன பிறகு இந்த அமாவாஸ்யா புண்ணிய கால தர்ப்பணத்தை செய்யப்படாது அமாவாஸ்யா புண்ணிய காலம்தான் முக்கியம் அந்த காலம் விட்டு போயிடுதுன்னா விட்டு போனது இது ஆசு இது போன்ற காலங்களில் விட்டு போயிடுத்துன்னா அது தோஷம் அதே போல ரெண்டாவது காரணம் ஏதாவது வியாதிகள் நோய் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும்படியாக ஆயிடுத்து எழுந்திருக்க முடியல ஸ்நானம் செய்ய முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சில புண்ணிய காலங்கள்லாம் வந்தால் அப்போது என்ன செய்யறது அப்படின்னா அது மாதிரி காலங்களிலே தர்ப்பணம் செய்ய முடியலன்னா சில மந்திரங்கள் சொல்லியிருக்கா ஒவ்வொரு புண்ணிய காலங்களிலும் அந்த புண்ணிய கால தர்ப்பணத்தை செய்ய முடியாவிடில் அதற்கு பரிகாரமாக சில மந்திரங்களை நமக்கு காண்பிச்சுருக்கா அந்த மந்திரத்தை ஜபம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையும் காண்பிச்சிருக்க ஒரு மந்திரத்தை காண்பித்து இதை பன்னெண்டு தடவை ஜபம் அல்லது நூற்றி எட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு காண்பிச்சுருக்கேன் அந்த மந்திர ஜபத்தை செய்யணும் அன்றைய தினம் நாம் வேறு சாப்பிட சாப்பிடக்கூடாத வஸ்துக்களையெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும் நோயுற்றவன் அப்படி தான் இருப்பான் கஞ்சி அது போல தான் சாப்பிட்டு இருப்பான் ஆகையினாலே அது விட்டு போனதாக ஆகாது தோஷமில்லை அல்லது ஏதோ ஒரு பிரயாணத்தில் நமக்கு புண்ணிய காலங்கள் விட்டு போகிறது அல்லது ஏதோ ஒரு மறதியினாலோ அப்படி ஒரு புண்ணியகாலம் விட்டு போயிடுதுன்னா அதற்கு தோஷம் ஜாஸ்தி நமக்கு தெரிஞ்சே நமக்கு ஒரு புண்ணியகாலம் விட்டு போகிறது நம்முடைய அலட்சியத்தினால ஒரு புண்ணியகால தர்ப்பணம் விட்டு போகிறதுன்னா அதுக்கு சமுத்திரஸ்நானம் பரிகாரம் அதற்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணணும் சமுத்திரஸ்நானம் பண்ணி காயத்ரி ஜபம் செய்து அந்த விட்டு போன புண்ணிய காலத்திற்கான பரிகாரமாக சொன்ன மந்திரத்தையும் ஜபம் பண்ணணும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு உடனே என்ன தோணும் இவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறதுக்கு இதை செய்யாமலே இருந்துவிடலாமே அப்படின்னு தோணும் ஏதோ மண்வாதி புண்ணிய காலம் வருது நமக்கு தெரியல நாம் ஏதோ உத்தியோகம் விஷயமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினாலே வெளியில் இருக்கோம் அல்லது ஒரு பிரயாணத்தில் இருக்கோம் அப்படின்னா எடுத்துட்டு அதை ஏன்னு விட்டு விடுவானே செய்யாமலே இருந்துவிடலாம் அப்படின்னு தோணும் செய்யாமல் இருந்தால் இன்னும் பாபம் ஜாஸ்தி ஆகையினாலே செய் புத்திபூர்வகமாக விடக்கூடாது தெரியாமல் ஏதோ விட்டு போயிடுது அப்படின்னா அந்த ரிங் மந்திரம் இருக்குது அந்த ரிங் மந்திரத்தை நாம் வாத்தியார வச்சுட்டு அத்தியனம் செய்து அந்த மந்திரத்தை ஜபம் ஒவ்வொரு புண்ணிய காலத்திலும் விட்டு போனால் என்ன ரிங் மந்திரத்தை நாம் ஜபம் பண்ணணும் என்பதை நாம் இந்த ஷண்ணவதி தற்ப தர்ப்பணங்களையும் பார்த்த பிறகு அதை நாம் தனியாக பார்க்க போகிறோம் எந்த எந்த புண்ணிய காலத்தில் நமக்கு தர்ப்பணங்கள் விட்டு போயிட்டதோ அதற்கான ரிங் மந்திரம் என்ன அந்த மந்திரத்திற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தனியாக நாம் பார்க்கலாம் கடைசியில் இப்போது யுகாதி புண்ணிய காலம் விஷயமாக பார்த்துன்னு இந்த யுகாதி புண்ணிய காலம் என்பது விட்டு போகாமல் நாம் பார்த்து செய்யணும் எந்த ஒரு புண்ணியகால தர்ப்பணத்திலும் செய்யற அன்னைக்கு ஒரு நியமம் வச்சுக்கணும் அமாவாசையாக இருந்தாலும் சரி மாசப்பரப்பாக இருந்தாலும் இன்னொருத்தருடைய வீட்டில் போய் அன்றைக்கு போஜனம் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் தர்ப்பண தினத்தில் நாம் வெளியில் போகும்படியாக நேர்றதுன்னா கையில் ஆகாரம் எடுத்துகிட்டு போயிடணும் அல்லது போகிற இடத்தில் நாமே ஆகாரம் செய்து சாப்பிடணும் இந்த தர்ப்பண தினங்களில் இன்னொருத்தருடைய வீட்டில் போய் நாம் சாப்பிடக்கூடாது இன்னொருத்தர் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக வச்சுக்கணும் எந்த புண்ணிய காலமாக இருந்தாலும் அப்படி வச்சுக்கணும் ஆகையினாலே தான் கூடிய வரையிலும் புண்ணிய காலங்களிலே வீட்டிலேயே இருக்கணும் அப்படிங்கிறத நியமமாக வச்சுக்கணும் வெளியில் போக நேர்ந்தால் கையில் ஆகாரம் எடுத்துன்னு போயிடணும் அப்படிங்கிறத வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் இந்த யுகாதிக்கும் மாசப்பரப்புக்கும் சம்பந்தம் இருக்குது இந்த சன்னவதியில் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்குது அதாவது தனித்தனியாக இருக்குதுன்னு நாம் நினைக்க விடாது இந்த மாசப்பரப்புக்கும் யுகாதிக்கும் சம்பந்தம் இருக்குது அது என்ன சம்பந்தம் என்பதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்